ிாத்தயத்த வேற்றைக்கணவேதிரா கிருஷ்ணாஹே நம தாத்தியமிதினையுணே தேஷே காலேஜ்விக்கன் ஸ்ரீஷர் சாத்விக்காச தானங்களை பற்றி உபதேசம் பண்ணுற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஓரளவுக்கு அர்த்தம் பார்த்துருக்குறோம் இன்னும் அடுத்த பகுதியை பார்க்கணும் இன்றைக்கு நாம் அடுத்த பகுதியை பார்க்குறோம் அதாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு தானம் பண்ணணும் அது மாத்திரமல்ல நாம் தானம் கொடுத்தா அந்த வாங்கி கொள்ளுகிறாள் நமக்கு என்ன பிரதி உபகாரம் செய்வார் என்று எதிர்பார்க்க கூடாது ஆனால் இதுக்கு உயர்ந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் அதில் சந்தேகம் கிடையாது புண்ணியத்தை எதிர்பார்த்து கூட பண்ணுறத நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம் கண்டிப்பாக புண்ணியம் உண்டு அந்த புண்ணியத்தை எந்த வினைக்கும் விளைவை நாம் தடுக்க முடியாது அந்த விளைவு எப்படி இருக்கணும்னு நாம் தீர்மானம் பண்ணலாம் அதுக்கு நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கு சாஸ்திரம் ஆக அர்த்தகாம பலன்களை விரும்பியும் தானம் பண்ணலாம் புண்ணிய பலனை விரும்பியும் தானம் பண்ணலாம் சித்தசுத்தியை விரும்பியும் தானம் பண்ணலாம் இப்படி தானம் பண்ணுறதுக்கு நோக்கம் நம்ம கையில் இருக்கு அதில் சாய்ஸ் இருக்கு ஆனால் தானம் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஆகவே வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகையும் வரியாருக்குங்கிறது அங்கே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு இங்கே தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் பொருளீட்டாமல் இருப்பார்கள் சிலர்லாம் ஆனால் அவர்கள் பொருளீட்டாமல் உயர்ந்த ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மற்றவர்களுடைய கடமை ஆகவே நமக்கு உபகாரம் அவர்கள் பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து சமூகத்துக்கு வழங்கணுங்கிற நோக்கத்தோடு கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லுகிறார் பகவான் தேசே காலேஜ புண்ணியக்ேத்திரங்களில் போய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால தான் இப்போவும் கூட புண்ணியக் கஷேத்திரங்களில் புண்ணிய காலங்களில் அதாவது மாசப்பரப்பு அமாவாசை இந்த மாதிரி சிறந்த புண்ணிய தினங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட கோயில் வாசலில் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் வரியவர்கள்லாம் நிறைய அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த க்ஷேத்திரத்தில் தானம் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட காலம் கிரகண புண்ணிய காலம் இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறது அது மந்திரத்தோட சொல்லி தானம் பண்ண சொல்லி இருக்கிறது பாத்திரே ச இவர் எத்தனை வேதம் படித்திருக்கிறார் நாலு வேதம் படித்திருக்கிறார் அந்த படிப்புக்கு தகுதி படிப்பு ஒழுக்கம் தகுதியை பார்த்து கொடுக்கணும் என்றும் சொல்லி இருக்கிறது ஆகவே கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது சரியான புண்ணிய க்ஷேத்திரங்களிலே கொடுக்க வேண்டும் அதுவும் சரியான காலத்தில் கொடுக்க வேண்டும் சரியானவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கெல்லாம் மந்திரங்கள்லாம் தான ஸ்லோகங்கள் என்றெல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு பொருளையும் கொடுக்கிற போது அந்த பொருளாலே என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு தானம் கொடுக்கிற போது ஸ்லோகங்கள்லாம் சொல்லித்தான் கொடுப்பாங்க எதை கொடுத்தாலும் என்ன சொல்லுவார்கள்னா தஸ் மாத் பிரதானேன அத சாந்திங் பிரயச்சமே ஒரு தானம் பண்ணுறபோது இந்த ஸ்லோகம் சொல்லுவார்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொடை தானம் பண்ணுகிறார்கள்னு வைத்துக்கொள்வோம் பொருள் இருக்கு இங்கே பொருள் என்ன மாதிரி பொருளை தானம் பண்ணணும்னு இருக்கு சமூகத்தினுடைய தேவைகளை அறிந்து கொடுக்கறது அப்போ ஒரு கொடையை தானம் பண்ணுற போது அந்த கொடையோட பெருமையை சொல்லுவார்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உடம்பை காப்பாற்றக்கூடிய சாதனமாக இருப்பது இந்த கொடை அது மாத்திரமல்ல வந்து ரொம்ப கடுமையான விரதங்கள் கடைபிடிக்கிற போது இந்த கொடையை உபயோகப்படுத்திக்கலாம் சொல்லி இருக்கிறது சத்திரம் வருஷாதே சுகப்ரம் கொடுக்குமா சிரமங்கள்லாம் ஏற்படுற காலத்தில் கொடை நமக்கு உபயோகமா இருக்கும் எனவே அசிய இதனை நான் வழங்குவதன் மூலம் மன அமைதியை விரும்புகிறேன் பிரயச்சமே அப்படின்னு சொல்லி வாங்குறவரை வந்து கடவுளுடைய வடிவமாக நினச்சி கொடுப்போம் இந்த குடையை விஷ்ணுவின் வடிவமாக விளங்கும் இவருக்கு நான் இதை வழங்குகிறேன் இதனால் எனக்கு மன அமைதி கிடைக்கட்டும் என் குடும்பத்தாருக்கும் இந்த உறவினர்களுக்கும் மன அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு நிறைய அறுபத்தி நாலு தானங்கள் எல்லாம் விசேஷமாக நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாமாங்கத்திலாம் பெரிய பெரிய அளவில் தானம் செய்வார்கள் அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் ஆக தேசே காலேஜ பாத்ரேச்ச தானம் சாத்விகம் விதுகு ஆக கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடனும் பிறருடைய உபகாரத்தை பிரதி உபகாரத்தை திரும்பி மற்றவர்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இல்லாமலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியானவருக்கு முறைப்படி வழங்குகின்ற தானம் சாத்விக தானம் என்று பெரியோர்கள் அறிந்திருக்கிறார்கள் சாஸ்திரத்தை நன்கு விசாரம் செய்த பெரியோர்கள் அறிந்து நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் காலே பாத்ரே தத்தான எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி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 वाट्सअप